அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மடுத்தவா எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து தடை உண்டான இடத்தில் அதிக பலத்தோடு முட்டியும் கால் ஊன்றியும் இழுக்கும்படியான காளையின் தன்மை போல இடர்பட்ட காலத்தில் தளர்ச்சி அடையாமல் அதிக ஊக்கத்தோடு செயல் மேற்கொள்வோனை சாரும் துன்பமானது தானே துன்பப்பட்டு பின்னால் ஓடிப்போய்விடும் மேட்டிலும் சேற்றிலும் நல்ல காளையானது சலிக்காமல் ஊன்றி இழுக்கும் தன்மையது அது ஏறு இழுக்கிறதா இருந்தாலும் சரி வண்டி இழுக்கிறதா இருந்தாலும் சரி அது மாதிரி முயற்சி உடையவர்களும் துன்பம் வந்தபோது சலிக்காமல் தங்களுடைய லட்சியத்தை அடையறத்துக்கு முன்னேறி போவார்கள் அவர்களை தாக்கிய துன்பமானது துக்கத்தினால அவனை ஒன்றும் செய்ய முடியாது துக்கத்துக்கு துக்கம் கொடுக்குற காரணத்தினால இவன் முயற்சியை விடாமல் பண்ணுறதுனால துக்கம் தன்னோட வேலையை பண்ண முடியாது துக்கங்கிற ஒரு விஷயம் அவனை போய் அஃபெக்ட் பண்ண முடியாது பாதிக்க முடியாதுன்னு அர்த்தம் காளையானது தனக்கு இடர்பாடு செய்த மேட்டையும் பள்ளத்தையும் தன் உழைப்பால் சமநிலமாக்குவது போல மேடு பள்ளத்தையெல்லாம் இழுத்து இழுத்து சரி பண்ணிடும் காலமாடு அதுக்கு பின்னால் நாமளும் முயற்சி பண்ணுறோம் ஊக்கமுடையவனும் தனக்கு உற்ற துக்கத்தை இடைஞ்சல்களையெல்லாம் தாண்டி இடைஞ்சல் செஞ்சவங்களையும் இனிமேல் இடைஞ்சல் செய்ய முடியாமல் பண்ணிவிடுவான் நமக்கு யாராவது இடைஞ்சல் கொடுத்தா நம்ம வந்து தளராமல் முயற்சி பண்ணினோம்னா நமக்கு இடைஞ்சல் கொடுக்குறவனுக்கே அது இடைஞ்சலாக போயிடும் இடைஞ்சல் கொடுக்க முடியாமல் போயிடும் அப்படி அர்த்தம் இந்த பொருள் நயம் இங்கே இருக்குது இந்த திருஷ்டாந்தத்தில் மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் என்னதான் இடைஞ்சல் வந்தாலும் சரி அந்த காலமாடு எப்படி முயற்சி பண்ணி எல்லாத்தையும் சமப்படுத்தி வெற்றி அடைகிறதோ அதைப்போல அண்ணான்னா அதை போலன்னு அர்த்தம் எப்படி காலமாட்ட போல மடுத்தல்னு சொன்னால் புகுதல்னு அர்த்தம் நிறைதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது பகடுங்கிற சொல்லுக்கு எருது பசு யானை அதனுடைய ஆண்பாளை குறிக்கும் அதாவது மேல் எிஃபண்ட் கவு அப்புறம் வந்து புல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றோமே. ஆக காலமாடு ஆண் எருமை மாடு அதில் யானை இதனுடைய ஆண்பாலை குறிக்கக்கூடியது யானையும் எருமையும் பெற்றமும் மற்றிவை பான்மையில் உரைக்கில் பகடென்றாமே அப்படின்னு தமிழ் அகராதி நூல் நிகண்டும் பாங்க சொல்லப்பட்டிருக்கு பிங்களந்தையில் யானையும் எருமையும் பெற்றமும் மற்றவை பான்மையில் உரைக்கில் பகடு என்றாமே ஆழ்மணல் அளற்று நிலம் முதலே இடங்கள் எதிர்த்தாலும் ரொம்ப ஆழமான மணல் இப்படி இப்படி ரொம்ப களிமண் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் அது வந்ததுன்னா என்னாகும் தளராமல் தன்னோட பாரமாகிய வண்டிய வீரத்தோட ஈர்த்து இந்த ஏறுன்னு சொல்லக்கூடிய காளை வெளியில் கொண்டு வந்துடும் அதான் பள்ளத்திலேருந்து மேட்டுக்கு இழுத்துன்னு போயிடும் வண்டியெல்லாம் அது மாதிரி வாழ்க்கையில் பகை வரும் எதிர்க்கிறவர்கள் வறுமை வறுமை முதலிய இடையூறுகள் இடையே புகுந்து தடை செய்தாலும் அவற்றுக்கெல்லாம் அஞ்சாமல் நின்று வறுமை வந்தாலும் சரி செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் முயற்சியை விடுறதில்லை தான் கருதிய காரியத்தை செய்யக்கூடிய உறுதியுடையவன் செய்து முடிப்பான் அப்படிங்கிறதுக்கு தான் பகடு அண்ணான்னு சொன்னார்னு ஜெகவீரபாண்டியன் சொல்கிறார் தடை நேரிட்ட போது எருது பக்கங்களில் உராய்ந்தும் நிலத்தில் மூக்கை ஊன்றியும் கால்களை மடக்கி வைத்து தவழ்ந்தும் அரிதாக வண்டியை செலுத்தும் விதம் போல அப்படின்னு வடிவேல் செட்டியார் ரொம்ப அழகாக சொல்கிறார் எருது பக்கத்தில் உரசி போகுமா நிலத்தில் மூக்கை வச்சுட்டு போகுமா காலை மடக்கி வச்சு தவழ்ந்தும் போகும் எப்படியாவது வண்டி எழுத்துன்னு போயிடும் தடை நேரிட்ட போது தன்னுடைய சரீரப்பிரயாசத்தை நோக்காமல் தன்னுடைய சரீரத்தினுடைய சிரமத்தைலாம் பார்க்காம முயற்சி செய்து அதனை செலுத்த வேண்டும் தடைகளை தகர்த்து முன்னேறி செல்லும் பகடு அல்லது எரிதின் எடுத்துக்காட்டு இந்த எக்ஸாம்பிள் மதுரை காஞ்சி புறநானூறு பெருங்கதை ஜீவக சிந்தாமணி போன்ற இலக்கியங்களிலெல்லாம் காணப்படுகிறது ஜீவக சிந்தாமணிங்கிற புஸ்தகத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாவது பாட்டு நிரம்பாத நீர் யாற்றிடும் மணலுள் ஆழ்ந்து பெரும்பார ஆடவர் போல் பெய்பண்டம் தாங்கி மருங்கொற்றி மூக்கூன்றி தாழ் தவழ்ந்து வாங்கி உரங்கட்டு உருப்பழுகி புல்லுண்ணா போன்றும் ரொம்ப ஆழமாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உறுப்பே போனாலும் சரி முயற்சியை விடாது அதில் என்ன சொல்கிறார் உடம்பில் சக்தி போயிடுத்து றுப்பெல்லாம் வந்து அந்த உடம்பில் இருக்கிற இதெல்லாம் அழுகி கூட போயிடுத்து புல்லு கூட சாப்பிட முடியல ஆனாலும் வண்டி இழுக்கிறதுக்கு முயற்சியே விடாது காலமாள் அப்படி இருக்கணுங்கிறார் இனி பதவரை பார்க்கலாம் மடுத்த வாய் எல்லாம் தடைகள் அனைத்திலும் தளர் ஊறாமல் அறிவுபூர்வமான ஊக்கத்துடன் பகடு அண்ணான் வண்டியை இழுத்துச் செல்லும் வலிமை மிக்க எருது போல செயல் புரிபவனை உற்ற வந்தடைகின்ற இடுக்கண் துன்பம் இடர்ப்பாடு துன்பத்தை உடைத்து உடையதாக ஆகிவிடும் தடைகள் அனைத்திலும் தளர்வுராமல் அறிவுபூர்வமான ஊக்கத்துடன் வண்டியை இழுத்துச் செல்லும் வலிமைமிக்க எருதுபோல செயல்புரிபவனை வந்து அடைகின்ற துன்பம் துன்பத்தை உடையதாக ஆகிவிடும் துன்பம் துன்பத்தை உடையதாக ஆகிவிடும் இடுக்கண் இடர்பாடு உடைத்து மேற்கொண்ட செயலை தடை நேரிட்ட போது தளர்ச்சி இல்லாமல் முடிக்க வல்லவனை அடைந்த துன்பமானது தானே துன்பப்படும் என்பது இதனுடைய உள்ளார்ந்த கருத்து மடுத்தவா எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்ப்பாடு உடைத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்